வர் தந்திரப்பட்ட இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே தேவடைய திருச்சி சேர்ந்து தேவடைய நாமத்தை மிகுப்படுத்த ஆராதிக்க தேவனுடைய சத்தியங்களையும் அறிந்து கொள்ள இந்த நாளிலும் தேவனர்களின் நல்ல கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயிமை பரிசுத்தியானவரை பற்றி நாம் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாருக்காக இருக்கின்றார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இது காலையில் நான் வெளிப்படுதல்லை மட்டும் சொல்லுகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு காலவேளையில் நான் தேவ சமூகத்தில் ஜெவம் பண்ண ஜெவம் எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்படுத்தல் மேலே இருந்து நெருப்பு மாதிரி ஒரு ரதம் வந்து கீழே இறங்கி வருகின்றது அதை ஓட்டுகின்றவர் அதற்குள் இருக்கின்றவரும் அந்த நெருப்பாகவே இருக்கின்றார் அது கீழே அப்படியே இறங்கி வருகிறதாக நான் பார்த்தேன் ஆண்டவருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக அன்று பரிசுதாவியானவர் எளியாவை அக்னி குதிரை வந்து எடுத்துக்கொண்டு போனது அதற்காக கருத்திற்கு சோதனை சொல்வதேன் ஆதி முதற்கொண்டே பரிசுத்தானவர் பற்பல வகைகளையும் கிணிய செய்கிறார் இக்காலத்தில் தேவனுடைய திருச்சபைக்கு நேராக அந்த அக்கினி இறங்கி வருகிறதை நான் கண்டேன் தேவனுக்கு மகிமை அதாவது ஆதி பரிசுத்தவான்களைப் போல நம்முடைய சபையும் ஒரு மறுரூப ஸ்டேஜிக்கு சீக்கிரம் வரும் என்பதை அந்த வெளிப்படுத்தல் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவருக்கு மயிமை இரண்டாவதாக நான் ஜெபம் பண்ணும்போது என்னோடு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று பேசியது சீக்கிரமாக என்னுடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை எனக்கு இன்று காலையிலே உண்டானது கர்த்தருடைய மகிமை சீக்கிரமாக வெளியரங்கமாகும் எல்லாரும் காணப்போகின்றார்கள் இந்த வார்த்தை சொன்னது கர்த்தர் தேவன் போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தனுடைய மகிமை வெளியரங்குமாகும் மாம்சமான எல்லாருடைய கண்களும் அதை காணும் கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறேன் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோதனை செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய அனுபவம் என்ன என்றால் அதால் தனிப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்தாவி இல்லாமல் தேவன் இல்லாமல் அவர் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ முடியாது சாட்சி சொல்லலாம் ஆனால் சாட்சியாக வாழுவது அது லகுவான காரியம் அல்ல தேவனுக்கு மயிமை அதான் இயேசு சுவாமி சொன்னார் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது முடியாது என்று சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் அதை செய்ய வேண்டும் தேவனுக்கு மகிமை அப்போ சில அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் அதாவது அவர் வந்து நம்மை சாட்சியாக வைப்பார் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் வாசிக்க வேண்டாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது இசலியிலேயும் யூதயாவிலேயும் உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீர்கள் அவர் நம்மிடத்தில் வரும்போது வரும்போதுதான் சாட்சியாக இருக்க முடியும் தேவனுக்கு மயங்க உண்டாவதாக நாம் எங்கேயாவது போய் மேடைகளில் பயங்கரமாக நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இப்படி இருக்கிறேன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அவன் வசிக்கின்ற இடத்திலே நான் ஜீவிக்கின்ற மக்கள் மத்தியிலே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல அந்த சாட்சியின் வாழ்க்கை நமக்கு வேண்டியது வேண்டிய நமக்கு அதாவது எப்போ அவர் நம்மிலே வந்து தங்கியிருக்கும் போதுதான் என்பது தேவனுக்கு மயி தங்கியிருக்கிற அவரை நாம் கனப்படுத்தி அவரை துக்கப்படுத்தாமல் அவரால் ஆலயம் செய்யப்பட்டு அவரால் நடத்தப்பட்டு அநுதனமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கும் நாம் சாட்சிகளாகவே வாழுவோம் அது உண்மை அது என்னுடைய வாழ்க்கை நம்புவோம் அதற்காக ஆண்டு நான் சோதனைகிறேன் பரிசுத்தாவி ஆனவர் தந்திரப்பட்டபடியினால் பரிசுத்தாவி நானும் பெற்றுக் தேவனுக்கு மயி பரிசுத்தாவி நம்ம இருக்கும் போது அதாவது இந்த மனிதன் அனுபவிக்கிற எந்த இன்பத்தை விட மேலான ஒரு இன்பம் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் அனுபவம் எல்லாரிடத்திலும் ஒன்றுபோல அல்ல நாம் எவ்வளவு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவிட அழகு பெருகி பெருகி பெருகி நம்மை ஆட்கொள்கிறது அதுதான் தேவடர் ஆட்சியம் அது புசிப்பும் பிடிப்பும் அல்ல சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற பொருள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது பரிசு ஆவியானவரை சம்மந்தப்பட்டது ஆவியானவருக்காக நான் மிகவும் நன்றி சொல்கிறேன் அவர் இதுவரையிலும் நடத்தி வந்த நடத்துதலுக்கு அது ஸ்ரோத்திரம் ஒரு நாள் அவரை பார்த்தேன் வண்டியில பிரயாணம் செய்யும் போது கோவையில் இருந்து வண்டியில் இரவில் பிரயாணப்பட்டு பாககுலம் என்ற இடத்திற்கு வரும்போது நேரம் முடிந்திருந்தது காலை ஜபம் நான் வண்டியில் ஏறெடுக்க வேண்டும் என்று கண்ணை மூடினேன் அப்பொழுது அந்த வண்டியினுடைய ஓரமாக ஒரு நெருப்புத் தடல் மாறி ஒன்று ஆச்சல அப்பொழுது ஏரியில் நமக்கு துணையாக வந்து கண்டை மூடினேன் அவர் கூட வருகிறதை கண்டேன் அருமையானவர்களே பரிசுத்தாவினவர் அவ்வளவு மகிமை உள்ளவரும் அவ்வளவு வல்லமை உள்ளவரும் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே போதுமானவராக இருக்கிறார் அந்த ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டு தேவனுடைய எல்லா கிருமைகளுக்காகவும் தேவர சோதரி தேவசம்